மண்ணி பெருகும் பெருந்தலை நாடுகளில் வெள்ள நாட்டில் என்னங்க பதி பதினா ஆமாம் எஸ் ஆமா மன்னிப் பெருகும் பெருந்தொண்டு நாட்டில் வயவில் பிறப்பும் நன்னித்தி இளவன் பிறப்பால் நதியின் வடபால் தளங்குள் பதி அன்னப்படையல் குறைவாவி அலர் புக்காடு இன்மைப்புறிகள் தீர்ப்புறையில் விடவிற்கேடு திருவேற்காடு கொண்ட நாட்ட ஒரு அருமையான திருப்பில் திருவேற்காடு செம்பல் புலிகை திருவேற்காடு வந்த செய்ய கடைக்கற்றை நம்பர் கூம்பரமதலுக்கு நங்கி அமைச்சருக்கு இம்பர் தலத்தில் வடியடுவே என்றும் குண்டா இயல்பில் வரும் தம்புடைய நிலை வேளாண் குளத்தில் தலைமை சார்ந்துள்ளார் அந்த வேளாண் குளத்தில் தோன்றியவராக இருந்து ரெண்டே ரெண்டு ஒன்று இறைவன்பால் பற்று இன்னொன்று அடியவருக்கு நல்ல உணவு அல்ல உண்டி நாலு வயசில் ஆறு சுயத்திரத்தினு கொடுத்து கொடுத்து இப்படியே அவர் அந்த மகேஸ்வர பூஜை செய்தே வாழ்ந்தாராம் கோஜில் மரத்தில் பிறந்து வளர்ந்து அடிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல திருநீட்டின் அறிவே பொருள் என்று அறிந்தரனார் காதல் அடியார் அமுதாய்க்கு அமுது செய்ய கண்டு உண்ணும் நீதி உரமை வடுவாத நீதி பூண்டியார் என்ன பொருள்னா சரியா பன்னெண்டுன்னா இப்ப நம்ம பன்னெண்டுன்னா சாப்பாடு இல்ல அல்ல அப்ப பன்னெண்டுனா மகேஸ்வர பூஜைக்கு உரிய நேரம் சரி அப்ப வேதிர பூஜை உரிய நேரம்னா காலையில் நம்ம பொங்கலும் இட்லியும் மாறி மாறி சட்னி சாம்பார் மாறி மாறி சாப்பிட்டுருவோம் அப்படி கிடையாது காலையில் இருந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க குளிச்சுட்டு நீராடி வந்தவர்களுக்கு என்ன அருமையா அனுஷ்டானம்லாம் செஞ்சு சிவ பூஜை செய்து முறையா செய்தாங்கன்னா ஒரு ஒன்பது மணி அடி எட்டரை மணிக்கு உட்காந்தாங்கன்னா முறையா பத்து பத்தரை மணிக்கு முடிப்பாங்க திருமதிப்பா பிடிச்சி பிடிச்சா பதி பதினோரு மணி ஆகும் அந்த சிவ பூஜை அப்போ வீட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன பிள்ளைகள் எல்லாம் பழைய சாப்பிடும் பெரியவங்கன்னா சும்மா தான் இருந்துடுவாங்க நீங்களா பழைய சாப்பிடல அப்ப எல்லாம் பழைய சாப்பிடறது இல்லை நாங்களாம் பழையதான் சாப்பிடுவோம் ஈஸியாக இட்லி சாம்பார்லாம் கண்டது யாரு சின்ன பிள்ளைகள்ல எப்பாவது ரொம்ப பௌர்ணமியமாத்த செவ்வாய் வெள்ளி கடந்த அப்படி பண்ணிட்டுதான் இட்லி எல்லாம் காணும் அதனால அதனால அப்படி இருக்கும் ஆனா அவங்களுக்கு பதினொரு மணி ஆச்சுன்னா பசியெல்லாம் வந்து தெரியும் நேற்று இரவு அவங்க எட்டு மணிக்கு சாப்பிட்டவங்க காலையில ஒன்றுட்டே இல்லை எதுவுமே அதனால சிவ பூஜை பிடிச்சி வெளியில் பார்த்துக்கொன்னே ஆள் ஆகும் சரியா பண்ண படிச்சு அந்த உணவு உணவு கொடுப்பாங்க அந்த மகேஸ்வர பூஜை சரியா பண்ணுங்க திருப்பணம் தாழ்ல பல பல ஆண்டுகள் சரியா அந்த பனிரெண்டு என்றால் அப்படி நெய் சாதனத்தை அது மாதிரி அமைப்புல இவர் என்ன செய்வாரோ அந்த நண்பர்கள் அருமையா எல்லாருக்கும் உணவு கொடுப்பாங்க அப்படி கொடுப்பார் கண்ணல் ஸ்வயம் கறிகள் அமைத்து மேய அடியாரை போற்று விருப்ப அளவு செய்தி நல்ல மகிழ்ச்சியோடு ஏன் இந்த பல கறிகள் வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு பிடிக்கும் அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு பிடிப்பதுனால நமக்கு என்னது பிடிக்கும் தெரியாது அதனால் ரெண்டு கரும அந்த காய்கறி ஒன்று எல்லாரையும் திருப்திப்படுத்தபடியா இருக்கணும் இன்னொன்று அது வயிற்றுக்கு ஊறுபாடு இலையாகதான் இருக்கும் தேடுவழைக்காதான் ரெண்டும் நாங்க அதனாலதான் பாகல் காய் இந்த மாதிரி வந்து வாழப்பு வாழைப்பு நல்ல ஓர்ப்பு பார்க்காய் நல்ல கசப்புங்களா இந்த ஊர்ப்பும் கசப்புன்னு தருவது அது அருமையான அமைப்பு அதுதான் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் உணவுக்காக வைத்திருந்தவங்க ஆறு சுய இருக்க உண்டினாலும் விதத்திலாறு சுயத்திரத்தின் ஒத்திலா அந்த உணவுல ஆறு விதமான சுயம் இருக்கு அதுலதான் ஒரு பாயசம் இதெல்லாம் சாம்பாடு ரசம் எல்லாம் உறப்பு இப்படியாக வரும் அதனால அப்படிப்பட்ட அமைப்பில் அந்த மகேஸ்வர பூஜை வர தண்ணி தூயாடி கடிகள் அவை அமைந்து மேயாதவை போட்டி விருப்பால் அவர் ஆய பொருள் அவர் வேண்டும் படியால் உதவி பாருங்க மகேஸ்வர் பூஜை செய்வார் நிறைவான பிறகு அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ ஆடை வேணா ஆடை பணம் பொருள் என்ன பொருள் அப்படிலாம் உதவலாம் இப்படி ஏயுமாறு நாள்தோறும் இணைய பணி செய்தன் குற்றார் இன்ன செயலின் ஒழுங்கினால் அடி ஆகும் எடுந்தருள முன்னும் உடமையான பொருள் முழுதும் மாலை ஏற்கனவே கொஞ்சம் பொருள் இருந்தது அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அடிவொருளும் அதிகமாக போடுறாங்க இருக்கிற பொருள் அப்படியே அதுல திறவழிங்க போச்சு எல்லாம் ஒண்ணு அடிமையுடன் மண்ணும் காணியான நிலம் வெற்றும் உள்ள திறம்பே அன்னமளித்தே மேன் மேலும் ஆரா மனத்தராயினார் கொஞ்சம் அப்புறம் இருக்கிற நிலத்தப்படி கொஞ்சமா விட்டார் விட்டு எப்படி இது பண்ணி எல்லாம் எல்லாம் நிலமும் முடிஞ்சு கையில இருந்த பொருளும் போயிட்டு மகேஸ்வர பூஜை செய்யணும்னு ஆசை அப்போ பொருளோ இல்லை மகேஸ்வர பூஜை செய்யணும்னு ஆசை என்ன செய்வார் அங்கனக்கு ஒரு பத்து அடியா தஞ்ச கபுதாக்க எங்கும் காணா வயது வந்த யோசிச்சு பார்த்தா எந்த வித சில பேருக்கு நாலு பேரு கேட்டோம் வாங்கணும்னு தெரியுமா கொடுக்கணுமே எங்க போறது கையில பணமும் இல்ல அப்படி இருக்கும்போது என்ன செய்யறது பேரபடி ஆனா அந்த தினமும் அமைச்சு தேவையான போட்டது பதினொன்னாச்சுன்னா அவர் பத்தடியாக சாப்பாடு போட்டா தேவையானு இவரே சாப்பிட்டு பத்து நாள் ஆகுது இப்படி இருக்கும்போது தாங்குமகையால் தான் முன்பு கற்றத்தன்மை நச்சுதால் பொங்கும் பொருளாக்கவும் அங்கு பொறுவார் இம்மையினர் போவார் அப்படின்னு இந்த முருகனாயனார் என்ன செய்தாராம் இப்படி பார்த்தால் ஒன்னு பொருளே கிடைக்கல ஆனால் அந்த பன்னெண்டு மணி ஆனா ஒரு பத்தடியாரையாவது உணவு பண்ணா தேவையான அந்த நினைப்பு அவருக்கு ஏற்கனவே சின்ன பிள்ளையில என்ன பண்ணிருந்தாங்க கேட்டா களவும் கற்றுமரன்னு ஒண்ணு படிச்சிருக்கிற மாதிரி அவர் சூது படித்தார் ராஜா ஆனா களவு கற்றுமரங்கிறது கட்ட அப்படி அல்ல களவும் அகத்தும் மரன்னு இருக்கும் உள்ளத்துல கூட இருக்க கூடாது சூதாட்ட அங்கேயும் திருவள்ளுவர் எப்படி ஒரு செஞ்சீர் அப்படின்னா இந்த களவு கட்டுமர களவு அகற்றும் மர உள்ளத்துல கூட நினைப்போரக்கூடாது அப்படி செய்யும் அப்படின்னா உள்ளத்தால் பொய்யாது உலகில் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உடன் வணக்கம் திருவள்ளுவர் அடிக்கடி வருவர் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எண்ணிக்கிறது அல்ல அப்படி பொய்யாது ஒழுங்கா இப்படி இருப்பவர் என்ன பண்ணார்னா எப்படியோ ஒரு சின்ன பிள்ளைல எப்படியோ அந்த ஒரு கை குறையுதுன்னு எப்படியே அது வந்து கத்துக்கிட்டார் கத்துக்கிட்டார் அதை பார்த்தா ஒரு கால் அந்த இடி வைத்துக் கொண்டு அதுல வந்து கொஞ்சம் ஏன்னா பாரதமே அதனாலதான் வந்து தூதாட்டத்தினால ஒரு அரசனே பிடிச்சிட்டாங்க அந்த அரசன் தாயாடும் போது நாம பார்க்கல ஆனா நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன் சார் இந்த இந்த பக்கம் அந்த படம் தரும புக்கார செய்யறாங்க அது எப்படி தாயாடி பார் கண்ணால் யானும் கண்டிந்த இன்னதாயம் வேண்டு மென்று எரிந்த போது மற்றவன் சொன்னதாய மேப்பு ரண்டு சோர்ஜாமல் வருதவன் தன்னதாய அரசு வாழ்வு தரணி மன்னன் அன்னதாய போது நெஞ்ச தஞ்சில சகுனி தாயம்னா தாயம் விடுது அஞ்சுன்னு அஞ்சு விடுது ஆறுன்னு ஆறு விடுது பன்னெண்டுன்னா பன்னெண்டு விடுது போது ம சொன்னதாயமே புரண்டு சோர்ஜி இல்லாமல் பருதலின் சென்றவரு அவருக்கு தர்மருக்கு வந்த 5 பேருந்தான் ரெண்டு விடுக்கு பன்னெண்டு வேணும்னு சொன்ன அப்பதான் தாயம் வருது தாயம் வேணும்போது தாயமே வரமாட்டேங்குது நாலு அஞ்சமா அஞ்சு மாவே வந்துருக்கு ஏன் ஓர காலம் இது புகுற காலம் அதனால சொன்னதாயமே புரண்டு சோர்ஜி இல்லாமல் வருதலின் தன்னதாய அரசு வாழ்வு கரணி மன்னன் நல்கி நான் எல்லாத்தையும் கொடுக்கிட்டார் ஆனாலும் தர்மன் உள்ளது அண்ண அதாய போது நெஞ்சி ராணி அதுல அப்படி இருக்கும்போது கூட அந்த நெஞ்சில அவனுக்கு அசைவில் தலைச்சு யாருக்கு தருமருக்கு ஏன் இல்ல மனைவி எல்லாம் எடுக்கணுமே இல்ல தஞ்சையில் நிக்கணுமே அதனால அதனால அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போகணும்னு நினைப்பு இருக்குமானா அப்படித்தான் வரும் புத்தி தருமரு திருவள்ளுவர் படுக்கும் இழவு ஊழ் அறிவகற்றும் ஆகலூல் உட்கலை நல்ல படிச்சிருப்பான் நல்ல அறிஞனா இருப்பான் நல்ல தெளிவா இருப்பான் அவனுக்கு ஊழல் சரியான ஊழல் இல்லைன்னா பேதை படுக்கும் உட்டாளாக ஆக்கும் அடுத்த முட்டாளா இருப்பான் அவனுக்கு எது கிடைக்கும் முடியாதுன்னா அறிவு அகற்றும் ஆகலோன்னு உட்கலை அதனால ரெண்டு ஊழல் ஒன்னு போகிற ஊழல் ஒன்னு வர்ற ஊழல் அந்த போகிற ஊழல் இருந்தது எவ்வளவு பெரியவனையும் கவச்சிடும் அந்த ஆகிற ஊழல் இருந்தது எவ்வளவு முட்டாளையும் திருவள்ளுவர் இல்ல ஆதரால் தருமனும் அப்படி இருந்தாலும் அப்படிதான் சொன்னார் எனவே அந்த இதில் ஈடுபட்டார் என்ன பண்ணா பெற்றம் ஏறி பளிக்குமரும் பெருமான மரம் தானங்கள் உற்ற அன்பால் சந்தை உருகும் உள்ளத்தோடும் பணிந்து கத்த சூதால் நியதியாம் கரு ஆனா ஒண்ணு அந்த மாதிரி சூதில வந்த பொருளை கொண்டு காஞ்சாப்ல அன்னைக்கு வர்ற லாபம் எழுதோ அது அப்படியே நாலு அடியாரோ மூணு அடியா இருக்கும் சிறச்சளவுக்கு அப்படியே அடியாருக்கு இருக்கும் அது கொடுத்துருக்காங்களா அப்படி இருக்கும்போது தான் அப்படியே போயிட்டு இருந்தான் போனவர் எங்க செத்த சிலையார் திருக்குடந்தை அடைந்தார் வந்து சில நாளில் திருக்குடந்த குழந்தை சிவனையார் திருக்குட்டம்னு ரொம்ப காலமா இருக்கு நல்ல சிறு பூஜை செல்வது இப்பவும் நம்ம கருவுல படிச்சுட்டு அவருக்கு வயது ஐம்பது இருக்கும் அவர் தான் அனுப்பிட்டு இருக்காரு மாத அது முதல்ல ஒரு ஞாயிறு தினமும் ஒரு பாடல் கட்டித்தரும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள்ல ஐம்பத்தி ரெண்டு வாரம் போறாங்க அந்த குழந்தை சிவனடியா திருக்கூட்டம் அதுல எப்பவும் எல்லாம் வருவாங்கல்ல நூறு பேர் வரமாட்டாங்க ஒருவரும் என்ன சூதாட்டத்துக்கு சரியானிடமாயான்னு ஊருக்கு இங்க தேர்ந்தெடுத்தாரு ஐயா யா அப்படி சொல்லாதீங்கயா அதனால அதனால அவரு ஏதோ வந்தாரு விளையாடாரு தவிர குழந்தை அப்படி சொல்லிட்டாவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால இப்ப குடந்தை திரு அடைந்தார் வந்து சில நாளில் இருளாறு மணிகண்டர் அடியார்க்கின் நிமதரிக்க பொருளாயமே இதற்கு பொருடந்தை அம்பலத்தேருளாய சூதாரி ஒரு பொருள் வென்ற வென்றன நம்பர் அருளாகவே கொண்ட குருவார் அப்ப குழந்தை அவரு கொஞ்சம் போன உடனே இவர் கை ஜெயிச்சு தாட்டது அடிக்கடி அதனால நிறைய அடியவர்கள போடுவாங்க சரி திருக்குடந்தையே தங்கித்தார் கையா அவரு எங்க இருந்தவர் திருவேற்காடா எந்த ஊருல இருந்தவர் திருவேற்காட்டிலிருந்து குழந்தைவன் தங்கிட்டாரு திருக்குறள் யாரானும் நாடாமல் ஊராமல் என் சாந்தோனியும் கல்லாதவாறு எல்லா நாடும் தான் அந்த நாடு அதனால திரைவே இந்த நாட்டுல தங்கி இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க வந்தால் இருளாறு மணிகண்டர் அமையின் குற்றார் அதுல பாரு அருமையாக சொல்ற திருக்குறள் திருக்குறள்னு கேட்டீங்களே திருக்குறள் சொல்றமே அது எனக்கு மட்டும் கருத்து அல்ல ஜோக்கிலாருக்கும் கருத்து என்ன பாருங்க இருளாறும் மணிகண்டர் அடியார்க்கின் நமுதலிக்க அடுத்தது என்ன பொருளாயம் எய்தற்கு போல் குடந்த அம்பலத்தை பொருளாயம் கொடுத்துள்ள அப்புறம் உருளாய சூதாடி உருபொருள் வென்றம் என்று உருளுகின்ற ஆயம் அது பொருளை தருகின்ற ஆயம் என்ன இருக்கு சூதுன்னு ஒரு அது ஏன் படிக்க உருளாயம் ஓவாது ஒடிகள் பொருளாயம் ஓய் கெடும் ரெண்டு சொல்லி அப்படியே வைத்து பெய்து அப்படியே வச்சு பெய்தார் இந்த உருளாயம் பொருளாயம் என்று இருந்து சொற்களும் அப்படியே திருக்குறள் சொற்கள் அதனால திருக்குறளை எடுத்தாலார் எவரும் இல்லை அதனால் அருளாகவே கொண்டு அப்படியாக அங்கிருந்து அமுது செய்வித்திருந்தார் உச்சூது தாம் தோற்று புதற்பனையும் அவர் கொள்ள பிரிச்சூது பலமுறையும் வென்று பெரும் பொருளாக்கி சொற்ால் மறுத்தார சுறியை உருவி குத்தி நச்சூதர் மூர்க்கரனும் பயிர் பெற்றா நான் இல்லத்தில் அதுல பாருங்க ரொம்ப அருமை முதல்ல வந்து போனவுடனே ஆட்டத்துல என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா முதல்ல தான் தோற்று வரான் வேணும்னா தோற்று காட்டு வரா எதிரி ஜெயிச்சா தான் மே கூண்ட அவனுக்கு அது கிடக்குது போன்னு போடுவான் அதனால முதல் ஆட்டம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா எதிரிக்கு வெற்றி கொடுத்து வரா அப்படி அந்த வெற்றி சொன்னவுடனே என்ன பண்ணுவான் ஆ சரி சுவை கிடைக்கும் அடுத்ததிலேருந்து திருவள்ளுவர் வேண்டற்க வெந்திடிலும் சூதினி சூதாட்டம் வேணாம் வேணாங்கிறீங்க அடியனுக்கு சில்றையே அதுலதான் என்னன்னா போய் அடியன் தோற்றதாகவே அகராதியில் இல்லைன்னா இங்க வாடா ராஜா சகுனியாரியே சகுனிக்கு சொன்ன ஒரு அழுகு வெண்டிடினும்ூதனின் நீ வெற்றியே உன் வாழ்நாள்ல கண்டா கூட சூதர் ஆடாத வருமானம் வர்றத அழைச்சிட்டு போனார் ஒரு குளம் அதுல மீன் பிடிக்கிறவன் என்ன செய்தார் அவனை பாடுறான் இப்ப என்ன பண்றான் மீன் பிடிக்கிறவன் ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு ஒலியும் ஒலியும் காட்டலாம் மடர் ராச்கள் காட்டப்பாடு நாலு பேராவது சூதாடு நீக்குவான் நீங்குவான் சூத விடுவாங்க தீமை நீங்குமே இதுதான் எங்களுக்கு ஆதங்கம் தவிர வேற ஒண்ணும் இல்ல எனக்கு தெரியவே தெரியாது தெரியாது ஆனா ஹாஸ்டல்ல என்ன பண்ணுவான் காலத்துல ஹாஸ்டல் அது ஒரு பெரிய வேண்ட இந்த ஹாஸ்டல் நீங்க தொந்தரவு என்ன பண்றது வேண்டற்க வெங்கடிலும் சூதினை அப்படின்னா நீ வெட்டியே பெற்றாலும் கூட நீ சூதாட்டான ஏன் சாமி இந்த வாடான்னு அழைச்சிட்டு போனாரா ஒரு குளம் அந்த குளத்துல மீன் பிடிக்கிறவன் அவன் என்ன பண்ணான்னு கேட்டா நாக்கு பூச்சி ஏறுமத வச்சு அப்படி இப்படி போட்டான் போட்ட உடனே நல்ல தண்ணி நல்லா தெளிவா அதான் ஒளியும் ஒளியும் காட்டலாம் கரெக்டா இருந்தது ஏன்னா மீன் எப்படி வர்றது அப்படி போடுறது மீன் வர்றது அப்படி போடுறது அப்படி வந்து டக்குனு அது போன மீன் டக்குனு எப்படி வந்தது அது கொத்தும் கொத்தன உடனே என்ன இங்க இவனுக்கு சாப்பாடா அப்போ அந்த மீன் என்ன நினைக்கனு கேட்டா ஆஹா நமக்கு இது தூண்டுதான் ஆனால எரை நமக்கு கிடைக்குது என்ன பண்ணுது அந்த எறையை நினைச்சு தூண்டில்ங்கறத மறந்துட்டு போய் குடிக்குது ஆனா என்ன ஆகுது கடைசியில கொட்டாய விட்டு அது போல நீ உனக்கு ஒரு தரம் ரெண்டு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கு அதுல இது அந்த சூதுங்கிற அந்த இதுல எது வச்ச மாதிரி வெற்றிங்கிற அந்த பொருளை வச்ச மாதிரி உனக்கு அக்குன திருக்குறள் திருக்குறள் வேண்டற்க வெண்டடினும் சூதனை தூண்டிற்கு மீன் விழுங்கிய எவனுக்கு வழங்கணும் தூண்டில் தெரியாதா மீன் தெரியாதா பிடிக்கிறவன் தெரியாதா அப்ப அந்த மீன் எப்படின்னா தனக்கு இது பெரியும் அதுல போய் கை வச்சவனே ஆகாரமணி என்ன ஆகுது அதுபோல ஒன்னு ரெண்டு ஆட்டத்தில் ஜெயிக்க வச்சு உன்ன ஒழிக்க அதனால அந்த பக்கம் போகப்படாத விளங்காது பள்ளியூடத்துக்கு போகவேண்ட பள்ளிக்கு சென்று படித்தது இல்லை ஒரு எழுத்தும் தெரியாதவனுக்கு விளக்கலாம் திருக்குறளை இடது பெறுவல் ரயிக்கும் தெரியல அப்படித்தான் விளக்கி என்ன பண்றது திருக்குறளை பழிகை கூட சொல்ல விடாதாரா பாவிகளா என்னமோ பண்டிகை எனவே இந்த முர்ச்சுதாம் தோற்று பாத்தீங்களே அதனால முதல் சோதனா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா தான் தோற்று வரா தோல்வியா வச்சு வரான் அது தெரிஞ்சு தவறு செய்து தான் தோல்வி போயிருவாராம் எதிரிக்கு என்ன வந்துரும் ஆஹா மூர்க்கறையே வந்துட்டப்பா என்று சொல்லி அவன் பின்னால இருந்தா கொஞ்சம் முன்னாள் வருவான் வந்து அடுத்த ஆடத்துல இருந்து வந்து சட்டப்பா கொண்டு பையில இருக்கிற பேனாம சூதாட்டத்திலேயே இங்கே பெரிய பிராணத்துல சூதாட்டம் எப்படி ஆடுறது எப்படி வெல்றதுங்கிறது கூட ஒரு இடத்துல போற போகல ஒரு கோடுகிக்கு எல்லா பொருளும் இதன் பாலுல இல்லாத எப்பொருளும் இல்லையால் யாருக்கு திருவள்ளுவருக்கு சொன்னது திருவள்ளுவரை பாராட்டினா ஒரு புலவர் அது மாதிரி நம்முடைய பெரிய பிராணத்துல இந்த மாதிரி ஒரு கருத்து கூட அங்கே மூலம் ஒரு கருத்து அதனால் இவர் தாம் தோற்று முதல்ல தான் தோற்றுவாராம் முதலாட்டத்தில் பிறகு முதற் பனயம் அவர்கள் அவரை விட்டுவார் அவன் என்ன பண்ணுவான் ஆஹா முழுக்க நாயனாரே என்று சொல்லி அவன் அந்த எடுத்து பையில பரத்த போடுவான் அப்படி போட்டு அடுத்த இடத்துல இருந்து விர்சூது வென்று இவர் தாம் வென்று பெரும் பொருளாக்கி சொற்ால் மறுத்தாரை சுருகி குத்தி அதில் பாருங்க ஏதேனும் இந்த ஆடும்போது எதேனும் தவறு பண்ணா பாருங்க சில பேர் அழிச்சாக்கி பண்ணான்னா கையில கத்தி வச்சிருப்பாரு உண்மையை ஊற்றுவாரு உண்மை அல்லாத அவனா தோற்க வந்தவுடனே அவன் பொய் பொருட்டு பொய் பொருட்டு பண்றான் கூட்டுருவார் இதுனால மூர் பெருன்னு பேர் வேற வந்துதான் இப்படி இருக்க சூதினில் வந்த இது பொருள் தொரிசத்த நல்லுணர்வில் தீதகளை அமுதாக்குவார்கொள்ள தாம் தீண்டார் காதலுடன் அடியார் அமல் செய்ய கடைப்பிந்தி ஏதமிழா வயிதாமும் அமல் செய்தங்கிறான் அருமை அருமை இந்த அன்னதானம் செய்யறவங்க எப்ப சாப்பிடும்னு கேட்டார் அதுவேற குறிச்சிருக்க கடைப்பந்தி அன்னதானத்த முத பந்தியில உட்காந்துட கூடாது ஏன் உட்காந்து அப்புறம் இதை தூக்கணும் எதா அப்புறம் அந்த படையை எடுத்துட்டு வருவீங்க பாயசம் எடுத்துட்டு அதனால முதல் பந்தி எல்லாம் அதை தூக்கணும் எத பாயசையும் அடையும் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த பரம் பார்த்துட்டு மருத்துவர்கள் ஐயா அவர் ரெண்டு பேருக்காக கூப்பிடுப்பானார் இல்லையா நான் சாப்பிட்டேயா நான் சும்மா மருத்துவர்கள் இருக்கிறேன்னு சொன்ன இவர் உட்காந்து பந்தி தருவர்கள் எப்படி சாப்பிட வேண்டும் அதையும் சில என்னுடைய பெரிய புராணம் ஏதாமிலா வகை கடைப்பந்தி இவர் சாப்பிட்டாருனா இவரோட என்ன தெரியுமா சாமான வளர்க்கறான் பாருங்க சமையல் பண்ண அந்த செட்டு தான் பாரு என்னப்பா வாழைக்காய பொரியல் போனா போய் பாரல நல்ல நாட்கள் சார் வேற எந்த இருக்குது கூட்டு கூட்டு கூட இருக்கா இருக்கு என்னதான் இருக்குனாரு சாம்பார் இருக்கு ராசா இருக்கா போற போப்பான் போ என்று இப்படி சாப்பிட்டுறா இது மாதிரி உணவு கொடுத்தாராம் அவர் இப்படி இருக்குவர்கள் நாதன் தானடியார்க்க நல்லடிச்சில் நாடோறும் ஆதரவினால் அமது செய்வித்தங்கருளாலே ஏதங்கள் புயகளை இவ்வுகளை விட்டதற்கின் பூதங்கள் இசைபாட ஆடுவார் புறம்புக்கார் இப்படி பல ஆண்டுகள் இருந்து நிறைவாக திருபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கீழ் உள்ளார் வல்லோரும் ஏத்தப்பணிந்து உள்ளார் பல்லார்கள் தமிழ் வென்று சூதினால் வந்த பொருள் அல்லாரும் கரைக்கண்ட அறிவள் தமக்காக்கும் நல்லா நச்சூதராம் மூர்கர்கள் தாம் வணிங்கி இதுவரை நாம் சொன்ன மூர்கரை வணங்கி இனி சோமாசி மாறர் திறம் சொல்லுவான்